நாட்டின் நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் செய்ய போகுது வெஜ் தான் செய்ய தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ரெண்டு புடிவிளகாய் ஒண்ணு பச்சை பட்டாணி கால் கப் அனாசி மொக்கு மூணு சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் முந்திரி பத்து எண்ணெய் மூணு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தக்காளி ஒன்று மஞ்சப்படி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப செய்முறை முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் கொடை மிளகாய் பொடியாக பண்ணி வச்சிடலாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிடுவோம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருவோம் பேஸ்ட் ஒன்று அரைச்சிருக்கலாம் மிக்சியில அன்னாசி மொக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் தேங்காய் துருள் ரெண்டு ஸ்பூன் முந்திரி பத்து இது போட்டு இந்த ஏழு பொருளும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்று பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் பாத்திரம் வச்சிடுவோம் பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியை கட் பண்ணி போட்டுடலாம் இதில் உடச்சு கூட போட்டுடலாம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நல்லா ராஸ் மல் போகிற அளவுக்கு வதக்கிடுவோம் தக்காளி போட்டுருப்போம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மஞ்சள் பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டு உப்பு ருசிக்கு போட்டு டாஸ் பண்ணி விட்டுடணும் கலந்து விட்டுணும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஏன்னா கலர் ம மஞ்சப்பொடிலாம் போட்டு உடனே தண்ணி ஊற்றலைன்னா கலர் ஒரு மாதிரியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி குடமிளகாய் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மோடி போட்டு வேக வச்சு எடுத்து கொஞ்ச வேக வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெஜ் சால் நான் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்